சரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை வலவன் ஞான குருவாணியை உள்நாடு குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்குகனே இப்பியினைடே இடையே இழும் ரசதம் போல் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதும் இன்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறமையை தூள அருந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவனையும் மாதவனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் பிரம்மத்தை பற்றி பார்த்தோம் பிரம்மத்தை நிலத்திலிருந்து மூலப்பிரகிருதிங்கிறது தோன்றியிருக்கு என்று பார்த்தோம் பிரம்ம வந்து உண்மை மூலப்பிரகிருதிங்கிறது அது வந்து அது ஒரு சக்தி அது வந்து கற்பனையாக தோன்றியிருக்கின்றது கற்பனையான சக்தி எப்படி காக்கா சிப்பே இடத்துல வெள்ளி தோன்றியிருக்கோ அதை போல பிரம்மத்து நிலத்துலேருந்து மூலப்பிரகிருதி தோன்றிருக்கு மூலப்பிரகிருதிங்கிறது ஒரு பொய்யானது கற்பனையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விபர்த்தபட்சம்னு சொல்றது திரிவு விபர்த்தம்னா ஒன்று இன்னொன்றாக மாறி தெரிகிறதுக்கு திரிவுன்னு பேர் இப்போ இதுவரைக்கும் நம்ம அந்த மூலப்பிரகிருதியில் மூன்று குணங்கள் பிரிக்கக்கூடிய குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் முதல் குணம் சத்துவ குணம் அது மாயை அது சர்வைக்கிய உபாதி ஈஸ்வரனுக்கு காரணசரீரம்னு பார்த்தோம் மாயைன்னா என்னன்னு சென்ற வகுப்பில் பார்த்தோம் சர்வைக்கிய உபாதி அப்படின்னா அதாவது ஆறு வகையான ஈஸ்வரனுக்கு ஆறு வகையான சக்தி இருக்கு அதைத்தேன் சொல்லியிருக்கிறார் சர்வை யார் உபாதிங்கிறார் அதாவது எல்லாம் அறிய கூறக்கூடிய ஆறு குணங்கள் தோன்றுவதற்கு ஏதுவானதால் சர்வைக்கிய உபாதியாகும் ஆறு குணங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறதுனால இந்த சத்துவ குணத்தை சர்வைக்கிய உபாதின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆறு குண ஆறு தன்மைகள் என்னன்னு சொல்ற சர்வைக்கியத்துவம் ஒன்று சர்வக்கியத்துவம் ரெண்டுஸ்வரத்துவம் சர்வ ஈஸ்வரத்துவம் மூணு சர்வ அந்தரியாமித்துவம் நான்கு சர்வ காரணத்துவம் ஐந்து சர்வநியந்திரத்துவம் நியந்திருத்துவம் ஆறு சர்வ சக்தித்துவம் என்று ஆறு குணங்கள் ன சர்வக்கியம் சர்வ ஈஸ்வரத்துவம் சர்வ சர்வ அந்தர்யாமித்துவம் சர்வ காரணத்துவம் சர்வ நியம் நிய திருத்துவம் சர்வ சக்தித்துவம் அப்படின்னு ஆறு குணங்கள் இருக்கிறது அதாவது அதை சுருக்கமாக விளக்கம் பார்க்கலாம் சர்வைக்கியத்துவம்னா எல்லாவற்றையும் அறிபவன் அதனால் அவனுக்கு சர்வ ஐக்கியத்துவங்கிற தன்மை இருக்கிறது அதில் மூலப்படுகிறது என்னுடைய சத்துவகுணத்துக்கு அது ஈஸ்வரனுக்கு உள்ள குணம் சர்வ ஐக்கியத்துவம் எல்லாவற்றையும் அறிபவன் அட்ட டயத்தில் ஒரே டயத்தில் எல்லாவற்றையும் அறிவான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் எல்லா ஜீவர்களுடைய அந்த கர்ணத்தில் என்ன இருக்குங்கிறத ஒரே டயத்தில் அறியக்கூடியவன் அவன் தான் சர்வீக்கியன் எல்லா ஐஸ்வர்யும் உடையவன் அதாவது சர்வ ஈஸ்வரத்துவம்னா எல்லா ஐஸ்வர்யும் உடையவன் அவன் இருக்கிறான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன் அதனால சர்வ ஈஸ்வரத்துவம் அவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால சர்வ ஈஸ்வரத்துவம்னு அந்த ஒரு குணங்கள் இருக்கிறது அதுக்கடுத்து சர்வ அந்தரியாமித்துவம் சர்வ அந்தரியாமித்துவம் அப்படின்னா அதாவது எல்லா ஜீவர்கள் இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு வினைக்கு ஏற்ற பிரகாரம் சுகுதுக்கும் போகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படி சூத்திரதாரின்னு ஒருத்தர் இருக்கிறேன் அதுக்கு சூத்திரதாரின்னு ஒரு பேர் ஈஸ்வரனுக்கு அவன் ஆட்டு விற்கிறேன் நம்ம ஆடுறோம் எப்படி வந்து பொம்மல் ஆட்டம் ஆடும்போது பின்னால் இருந்து ஒருத்தர் ஆட்டிக்கிட்டு இருப்பேன் அதுக்கு ஏற்றாப்பு ஆடுது பொம்மை விட்டம் ஆடிக்கிட்டே அது சண்டை ஓடுது கட்டி பிடிக்குது எல்லாம் நடக்குது பொம்மை அது எப்படி பின்னால் இருந்து ஒருத்தர் ஆட்டி வைக்கிறேன் அது பொம்மை அப்படி ஆடுது அதே போல் ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறேன் சூத்திரதாரி அவை ஆட்டி வைக்கிறேன் நம்ம ஆடுறோம் அது தெரியலை அவை எப்படி ஆட்டுறேன் அவால் அவாள் வனக்கி ஏற்றாப்புல ஆட்டி வைக்கிறேன் சுகத்தை கொடுக்குறேன் துக்கத்தை கொடுக்குறேன் போகபோக்கியத்தை அனுபவிக்க மாதிரி செய்கின்றான் இதெல்லாம் அவாள் அவள் விடுக்கேத்தாப்பிலே இதனால தான் அவனுக்கு அந்தரியாமித்துவமுங்கிற ஒரு தன்மை இருக்கிறது அதுக்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் வந்து சர்வ காரணத்துவமாகவும் இருக்கிறான் சர்வ காரணத்துவம் அப்படியாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதாவது ஒரு மண்ணு வந்து குடமாக தோன்றுவதற்கு உபாதான காரணம் நிமித்த காரணம்னு ரெண்டு இருக்கணும் உபாதான காரணங்கிறது முதல் காரணம் நிமித்த காரணங்கிறது குயவன் ரெண்டாவது மண்ணு வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம் யார் குயவன் தண்டு சக்கரம் எல்லாம் சேர்ந்தது நிமித்த காரணம் இது ரெண்டும் சேர்ந்தாத்தே கொடை உற்பத்தி ஆகும் அதே போல ஆனால் சிலந்தி பூச்சி இருக்கு அது வந்து உபாதான காரணமாகவும் அதே இருக்கிறது நிமித்த காரணமாகவும் அதே இருக்கிறது தன்னுடைய எச்சிலை கொண்டு தன்னுடைய தன்னுடைய தன்னுடைய சக்தியினால் இந்த சிலந்தியை கூட கட்டுகிறது அதனால அது வந்து வாதான காரணமும் அது நிமித்த காரணமும் அது வாதான காரணமாகவும் இருக்கிற நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன் எதை ஜெகஜீவ பரம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸ்வரனுக்கு சர்வ காரணத்துவங்கிற ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சர்வ காரணத்துவம் சர்வ நீத்துவம்னு ஒன்று இருக்கு ஒன்று பேர் இப்ப சமுத்திரம் இருக்கு சமுத்திரம் வந்து தண்ணி உள்ளே இருக்கு அது வெளியே வரலை அது வந்து அவனுடைய கட்டுக்கோப்பில் இருக்கு வெளியே வந்த என்ன ஆகும் நமக்கெல்லாம் வெளியே வந்துச்சு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு சுனாமின்னு பார்த்தோம் கொஞ்ச நேரம் வந்தது ஒரு லட்சக்கணக்கில் உயிரினங்கள் அழிந்தன அதே போல் கடல் வந்து அதனுடைய தன்மை இருக்குது அப்படியே இருக்குன்னா அது அவனுடைய செயல் கடலில் இருக்கக்கூடிய தண்ணி மேலே வந்தாலும் போச்சு அப்படி அதனால் அது போ அதுக்கு அடுத்து சூரியன் கிரகம் நட்சத்திரம் இதுவெல்லாம் அதுவாறு கரெக்ட் சரியானபடி இயங்குகின்றன சூரியன் கிரகங்கள் நட்சத்திரம் எல்லாம் அதுவாறு கரெக்டாக இயங்குகிறது சரியாக இயங்குகின்றன அதுக்கடுத்து மழை காலத்தில் மழை பெய்கிறது வாடைத்தன்றல் இதுவெல்லாம் அந்தந்த காலத்தில் சரியாக இயங்குவதற்கு காரணம் ஈஸ்வரனுடைய அவனுடைய அவனுடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறது அதனால் சர்வ இந்திரிய சர்வ நியந்திரியத்துவம்னு சொல்லப்படுகிறது ஈஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது அதுக்கடுத்து சர்வசக்தித்துவம் ஈஸ்வரன் வந்து சர் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இவைகள் எல்லாவற்றையும் உடையவனாகவும் இருக்கிறான் எல்லா சக்தியும் அவனிடத்தில் இருக்கிறது அதனால் அவன் சர்வசக்தித்துவம்னு இருக்கின்றது இந்த சர்வைக்கு உபாதிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் பார்த்தான் மாயை சர்வைக்கு உபாதி ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் ஈஸ்வரனுக்கு மூலமான சரீரம் மூலம் இது காரணம் காரண சரீர் எது சத்துவத்தில் இருக்கக்கூடிய அது அந்த மாயைய ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் இப்ப ஈஸ்வரனுக்கே காரணசரீரம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் அப்பப்போ விளக்கம பார்த்துட்டே வர்றோம் ஆங்காங்க நம்ம விளக்கம் பார்க்கலாம் இதுக்கடுத்து இந்த மாயின் இடத்துல நிர்மல ஜல பிரதிபும் போல பிரம்மம் சுலட்சணமாக பிரதிபிக்கும் இந்த மாயை இருக்கு என்ன மாயி சத்துவகுணங்கிற மாயையின் இடத்துல நிர்மல ஜலம் பிரதிபம் போல் நிர்மலை அப்படின்னா சுத்தமானன்னு அர்த்தம் மலம்னா அசுத்தம்னு அர்த்தம் நிர்மலம்னால் அசுத்தம் இல்லாத அதாவது சுத்தமான தண்ணியின் இடத்துல எப்படி வந்து சூரியன் வந்து நன்கு பிரகாசிக்கிறதோ அதே போல் சுழச்சனம்னா நன்கு பிரகாசிக்கிறதுனு அர்த்தம் நிர்மல சல பிரதிபிம்பம் போல பிரம்மம் சுலட்சணமாக பிரதிபிம்பிக்கும் நல்ல ஸ்பஷ்டமாக பிரதிபிம்பிக்கிறது அதில் சத்துவகுணத்தில் எதில் சத்துவகுணத்தில் அதாவது மாயின் இடத்துல பிரம்மம் வந்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மம் பார்த்தமே அது வந்து இங்கே பிரதிபிம்பிக்கிறது அப்போ பிரதிபிம்பிக்கிறது அந்த சுத்தமாக தெரியுது அப்படின்னு சொல்ற இந்த பிரதிபிம்பத்தை சைதன்யத்தை சர்வைக்கியனாகி ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் இந்த பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கே சைத்தன்யம்னா அறிவுன்னு அர்த்தம் சைத்தன்யம் அறிவு இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் ஒரிஜினல் சைதன்யம் வந்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் இந்த பிரதிபிம்ப சைதன்யத்தை இந்த பிரதிபிம்பத்த இந்த சைதன்யத்துக்கு இந்த அறிவுக்கு இந்த சேதனனுக்கு சர்வஜனாகி ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் இதத்தை நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் ஈஸ்வரன் இங்கு உற்பத்தி ஆகின்றான் அப்படின்னு சொல்லி இருக்க அதை பார்த்துட்டு வர்றோம் அதன் பிரம்மத்தை இப்ப ஈஸ்வரன் இங்க தோண்டி இருக்கிறான் என்று பாக்குறோம் இதெல்லாம் வந்து சாந்தோக்கி உபனிசத்து சைத்திரி உபனிஷத்தினுடைய சாரம் தான் இருந்தது வேற யாரும் எடுத்து தனியா சொல்லணும் அருளியிருக்கின்ற இது கிரம சிருஷ்டின்னு பார்த்துருக்கிறோம் அதுக்கடுத்து இந்த சத்துவ குணங்கிற மாய இருக்கே இதுல சத்துவத்தி சத்துவம் சத்துவத்தி ரசசு சத்துவத்தின் தமசு என்று மூன்று குணங்கள் உண்டு இதுல வந்து மூன்று குணங்கள் ஒரு போய் இருக்கின்றன இந்த சத்துவகுணத்துல இந்த மாயினாலும் சத்துவகுணனாலும் ஒன்றுதான் இதே நேரத்தில் சத்துவத்தி சத்துவம் சத்துவத்தி ரசசு சத்துவத்தி தமசு என்று மூன்று குணங்கள் இருக்கு இவைகளில் சத்துவத்தி சத்துவம் பிரதானமாகும் போது இதாக மேலோங்கும்போது அது பிரதிபத்தை ஈஸ்வரன் ஜகத்தை ரட்சிக்கினா விஷ்ணு என்று பெயர் இந்த சத்துவத்தை சத்துவம் பிரதானமாகும் போது மேலோங்கும் போது அதாவது ரஜோகுணம் தமோ குணம் கட்டுப்பட்டு சத்துவகுணம் மட்டும் மேலோங்கும் போது சத்துவத்தை சத்துவம் மே மேலோங்கும் போது ரஜோகுணம் தமோ குணம் குறைந்து இருக்கும்போது அந்த அவ வந்து ஈஸ்வரன் என்ன பண்ற அந்த இடத்துல உலகத்தை வந்து ரசிக்கிறான் காக்கின்றான் காக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் அதுதான் விஷ்ணு நாராயணன்னு சொல்றோமே அப்படிப்பட்ட விஷ்ணுவும் சத்துவத்தை சத்துவத்தில் வருகின்றார் சத்துவத்தில் ரஜஸ் அப்படின்னு இருக்கு அது பிரதானமாகும்போது அப்போ சத்துவத்தில் ரஜசன என்னார்த்தான் அந்த சத்துவகுணமும் தமோ குணமும் குறைந்து ரஜோகுணம் மேலோங்கும் போது சத்துவத்தில் ராஜோகுணம் மேலோங்கும் போது அதில் பிரதிபத்த ஈஸ்வரன் ஜகத்தை சிருஷ்டிக்கினால் பிரம்மா என்று சொல்லப்படும் அப்போ வந்து அவர் வந்து சத்துவத்தில் வந்து மேலோங்கும்போது பிரம்மா வந்து தோன்றுகின்றார் அவர் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணுகின்றார் உலகத்தை உற்பத்தி பண்ணுகின்றார் அதுக்கடுத்து சத்துவத்தில் தமசு மேலோங்கும் போது சத்துவத்தில் தமசு மேலோங்கும் போது அதாவது சத்துவகுணமோ ராஜோகுணமோ அடங்கி தமோகுணம் மேலோங்கும் போது சத்துவத்தில் தமசு மேலோங்கும் போது அதில் பிரதிபிம்பித்த ஈஸ்வரன் ஜகத்தை உபசம்ஹாரம் பண்ணுகின்றதனால் ருத்ரன் என்று சொல்லப்படுகின்றான் அப்போ வந்து ஈஸ்வரன் வந்து உலகத்தை வந்து சௌகாரம் பண்ணுகிறார் அழிக்கிறார் அதனால ருத்ரன் பேர் சத்துவத்தில் தமசு வரும்போது உலகத்தை அழிக்கின்றார் உபசம்மாரம் சம்மாரமூர்த்தியாக இருந்து அழிக்கிறதுனால அதற்கு ருத்ரன் பேர் இப்படி மூலப்பிரகிருதியின் சத்துவ குண கற்பனை சொல்லப்பட்டது இப்படி மூலப்பிரகிருடைய சத்துவகுண கற்பனை சொல்லப்பட்டதுங்கிறார் இந்த ஈஸ்வரன் அதில் விஷ்ணு பிரம்மா ருத்ரன் ஒம்மூர்த்திகளும் உற்பத்தி ஆனார்கள் சொல்லியிருக்கு இது வந்து சத்துவ குணத்தில் ஒரு மூலப்பிறகுடைய சத்துவணத்தில் உற்பத்தியானவர்கள் இது ஈஸ்வரன் இது வந்து ஒரு கற்பனைன்னு சொல்லியிருக்காரு இது வந்து பொய்யானத ஈஸ்வரன் இருக்கிறார்னு கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்கு கற்பனின்னாலே ஆரோபிதம்னு பேர் ஆரோபம்னு பேர் ஆரோபம் அத்தியாசம் கற்பனைலன்னு சொல்லலாம் இது வந்து உற்பத்தி ஆகக்கூடியது முதலே நம்ம பார்த்தோம் பிரம்ம ஒன்றுதே உண்மை அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமந்த உண்மை அதிலிருந்து உற்பத்தியான மூலப்பிரகிருதி ஆனது பொய் அந்த பொய்யிலிருந்து சத்துவகுணத்தில் ஆகி அதில் ஈஸ்வரன் தோன்றுகின்றார் முன்மூர்த்திகளும் தோன்றுகின்றனர் இது இருந்தால் தோன்றினாலும் இது கற்பனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கற்பனை அப்படின்னா பொய் தான் இது வந்து என்ன பொய் ஞானம் வந்த பிறகு பொய்யன்னு சொல்லக்கூடியது அதனால் சாதாரணமாக நம்ம பொய்யாக எடுத்துக்கிற கூடாது ஞானம் வந்த பிறகு இது பொய்யாக தோன்றும் ஈஸ்வராதிகள்லாம் பொய்யாக தோன்றுகின்றனர் அப்படித்தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல கேள்விப்பட்டோம் செய்தியாக கோவிலூரில் இந்த மாதிரி முக்கிய நானாஜிவாத கட்டிலே பாடம் நடந்து கொண்டு இருந்திருக்கு முதல்ல நடத்துக்கிட்டு இருந்திருந்த முத்ராமலிங்க தேசியம் நடத்தியிருக்கிறார் இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமத்தனிடத்திலே சுத்தீர் அஜிதம் போல மூல பிரகிருதி என்ன ஒரு சக்தி உண்டு அப்படின்னாராம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமத்தினிடத்தில் மூலப்பிரகிரு ஒரு சக்தி தோன்றிற்று மூளை சுற்றி ரஜிதம் போல மூளைப்பிரகிருதின்னு சக்தி தோன்றிற்று அப்படின்னாராம் அப்போ ஒரு சீடு இருந்தாராம் முத்துராம்கிறது ஞானது நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒருத்தரை எந்திரிச்சு பரப்பிட்டாரான் ஒரு சிஷியன் என்ன போற அப்படின்னு கேட்டாரான் சாமி இதுவரைக்கும் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மத்தை பற்றி சொன்னைய இதுக்கடுத்து சுற்றி ரஜிதம் தோன்றுதுங்கிறீ அதுதான் மூலப்பிரகிரு சொல்கிறீங்க இந்த மூலப்பிரகிரு ஈஸ்வரன் ஜீவன் ஜெகமெல்லாம் உற்பத்தியாக போதும்னு சொல்ல போறிய எனக்கு அந்த பொய்யை கேட்கறதுக்கு எனக்கு தேவையில்லை இந்த உண்மை பொருளை எனக்கு போதும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு பெறப்பட்டார் வேதாந்தம் கேட்டது போதும்னு பெறப்பட்டார் அந்த நம்பிக்கை வரணுமே அதனாலதான் அஜாதவாதம்னு சொன்னது உத்தம உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்டது இது அஜாதவாதம் இருக்கிறது பிரம்மந்தே இருக்கு வேற ஒன்று இல்லைன்னு சொல்றது உத்தம உத்தம அதிகாரிகளுக்கு இது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அதம் அதிகாரிகளுக்கு இருக்கோம் அதம் அதிகாரியா உண்மையாக இதெல்லாம் இருக்குது இருக்கிற மாதிரி இருக்கு ஞானம் வந்த பிறகு போய் அது வரைக்கும் இது உண்மைதான் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த மணல மணல் அடித்து போட்டிருப்போம் அதில் வந்து கை ஈரம் மண்ணை அப்படியே குமிச்சு அதில் வந்து இங்கிட்டு ஒரு தலைவாச இங்கிட்டு ஒரு பொந்து கையிலேயே போட்டு ஒரு தலைவாச வச்சு அதை பாட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தமையே அப்படியே ஒரு மிதி வீச்சு விட்டு போயிருக்கான் அந்த கட்டின கையிலையே கட்டினதான் முதிச்சு விட்டு போயிடுவேன் இந்த பிள்ளைகளுக்கு கோபம் தரும் நான் கட்டின வீடு இடிச்சு போட்டேன் என்ன நமக்கு தெரியுது அதுவும் சாதாரண மணலுக்கால குமிச்சுருக்கிறத வீடு கட்டியிருக்கு கையில் இது என்ன பெரிய விஷயமானு தெரியுது சின்ன பிள்ளைகளுக்கு அது வந்து பெருசு அது வந்து உண்மை இவன் நமக்கு அது சின்னது நமக்கு பொய் அதே போல் ஞானிகளுக்கு இந்த ஜகஜீவபுரம் அனைத்தும் பொய் ஞானம் வர்றது வரைக்கும் உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எதுக்கு அடுத்தாலும் பொய்யு பொய்யுன்னு கிட்டிருக்கேன் இதுக்கடுத்து இன்னொன்று வேற சொல்லுவாங்க வேதாந்த எல்லாத்தையும் பொய்யு பொய்யுன்னு சொல்லும் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டுறாங்க வேதாந்த எதை பொய்யுன்னு சொல்லுது எதை உண்மைன்னு சொல்லுங்கிறத தெரியணும் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மம்னு ஒன்று இருக்குது அது உண்மையே சச்சிதானந்த ஸ்வரூபந்தேன் இருக்குன்னு சொல்கிறது வேதாந்தந்தேன் ஜகஜீவ பரம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போக அது பொய்யுன்னு சொல்கிறது வேதாந்தம் தான் உலகத்தார்கள் எல்லாத்தையும் பொய்யுன்னு சொல்வது வேதாந்தம் அதனால் படிக்காத கேட்காதேன்னு சொல்லியிருக்கு அது வந்து அவால் பிரியம் உண்ியம இருந்தா காதலக்குள்ள விழு இல்லைன்னா விழாது அதனால இப்போ மூலப்பிரிருத்தினுடைய பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மூலப்பிரகிருடைய ரஜோ குணம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இந்த மூலப்பிரகிருத்தின் ரஜோ குணம் அநேக ரூபமாய் பிரிந்து அவித்தைகள் என்றும் ஜீ காரண சரீரம் என்றும் ஒன்றுக்கொன்று தாரதமியமாக சொல்லப்படும் இந்த மூலப்பிரகிருடைய ரஜோ குணம் இதுக்கு அவித்தேன்னு பேர் அந்த சத்துவகுணத்தில் இருக்கிறதுக்கு மாயின்னு பேர் இந்த ரஜோ குணத்தில் இருக்கிறதுக்கு மூலப்பிரகிருடைய ரஜோ குணத்துக்கு அவித்தேன்னு பேர் இந்த அவித்தை என்ன செய்து கேட்டா அநேக ரூபமாக பிரிகிறது அளவற்றதா பெறுகிறது இது இந்த அவித்தை அளவற்றதா இருக்குது இருக்கிறார்களோ அத்தன அத்தனை அவித்தைகள் இருக்கின்றன அவித்தைகள் என்றும் அநேக ரூபமாக பிரிந்து அவித்தின்னு சொல்லப்படுகிறது அது ஜீவர்களுடைய காரணசரீரம் என்றும் சொல்லப்படும் கொன்று தாரதமியமாக சொல்லப்படும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேற வேறையாக இருக்கிற தாரதமியம்னு ஏற்றத்தாழ்வு வேற வேறையாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு காரணசரீரம் இந்த ஜீவனுக்கு இந்த காரண சரீரம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற வேறையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து ஒன்றாக இருந்தது இதை வந்து எல்லா ஜீவர்களுக்கும் தனித்தனியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லப்பட்ட அநேக ரூபமாக பிரிந்து அப்படின்னு சொல்கிற இதில் இந்த அவித்தை இடத்திலும் மலினச்சலம் பிரதிபும் போல பரம சைத்தன்யம் பிரதி இந்த அவித்தைகள் இடத்துல அஞ்ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அவித்தை அவித்தைனா அஞ்ஞானம் வித்தைன ஞானம் இந்த அவித்தைங்கிறத்துல மலினச்சல பிரதிபிம்பம் போல் பிரம சைதன்யம் பிரதிபிக்கும் மலின சலம்னா அழுக்குள்ள தண்ணியில் சூரியன் பிரப பிரதிபித்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரதி பிரதிபிக்கிறது எது அதுதான் ஜீவர்களுடைய காரணசரீரம் சத்துவகுணம் வந்து சுத்த தண்ணியில் பிரதிபிம்பித்தது அது ஈஸ்வரன் இது வந்து அசுத்த தண்ணியில் அவித்தைன்னு சொல்லக்கூடிய அசுத்தமான தண்ணியில் சூரியன் பிரகாசிப்பதைப் போல அவித்தையில் வந்து பிரம்மம் வந்து பிரதிபிக்குது அதனால இவனுக்கு ஜீவன் பேர் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்க அதே பிரம்மம் சத்து குணத்துல பிரதிபிம்பிக்கும் போது ஈஸ்வரன் அதே பிரம்மம் ராஜோ குணத்துல பிரதிபிம்பிக்கும் போது ஜீவன் ஜீவன் எண்ணற்றவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஜீவர்கள் எண்ணற்றவர்கள் அளவில்லாதவர்கள் ஒவ்வொரு அவித்த அவித்தை அந்த ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய அவித்தையின் இடத்திலும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கின்றான் எப்படி வந்து தண்ணியை வந்து கொட்ட கொட்ட பானை எல்லாம் ஒவ்வொரு பாத்திரம் உண்டாஞ்சிட்டி டம்ளரு அத்தனை எடுத்து வச்சா எத்தனை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறதோ அதைப்போல் ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய அவித்தை வந்து வெவ்வேறாக இருக்கிறது அதில் ஜீவன் வந்து ஆத் பிரம்மை வந்து பிரதிபிம்பிக்குவது அதுக்கு ஜீவன் பேர் சத்துவணத்தில் பிரதிபிக்கும்போது ஈஸ்வரன் பேர் பிரஜோ குணத்தில்ங்கிற அவித்தியில் பிரதிநிதிக்கும் போது பிரம்மம் பிரதிநிதிக்கும் போது ஜீவன் பேர் அது சுத்த சத்துவம் இது மலினசத்துவம் அப்படிங்கிறத நம்ம யாவகத்தில் வச்சுக்கிறோம் இல்லை பின்னால் ஒன்று எப்பயுமே யாவகத்தில் இருக்கணும் இந்த தத்துவம் மகா வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவை அதனால் இதுகள்லாம் எது பிற ஈஸ்வரன் எதில் தோன்றியிருக்கின்றார் ஜீவர்கள் எதில் தோன்றியிருக்கிறார்கள்ங்கிற விஷயத்தை நம்ம யாபகத்தில் இருக்கணும் சரி இந்த மலினச்சல பிரதிம்பரம சைதன்யம் பிரதிம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த பிரதிம்பித்த சைதன்யங்களை கிஞ்சிக்கியர் என்றும் சீவ சிதாபாசர் என்றும் பிராக்யர் என்றும் சொல்லப்படும் இந்த பிரதிபத்தை சைத்தன்யமாகிய ஜீவனை இருக்கானே இவனுக்கு கிஞ்சிக்கர்னு பேர் சீவசிதாபாசன் பேர் பிராக்யர்ன்னு பேரில் சொல்லப்பட்டிருக்கு இது ஜீவனுக்கு காரணசரீரம்னு பார்த்தோம் அதாவது கிஞ்சிக்கரன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் அற்பு அறிவு உடையவன் கொஞ்சந்தே நமக்கெல்லாம் அறிவு இருக்குது ஜீவர்களுக்கு கொஞ்சந்தே அறிவு இருக்குது அதனால் கிஞ்சிக்கர்னு பேர் ஈஸ்வரன் வந்து சர்வ ஐக்கியன் அவன் எல்லாவற்றையும் அறிமுகன் ஜீவர்கள் வந்து கிஞ்சிக்கியார் கொஞ்சம் போல் அறிவு இருக்குது அளவுக்கு மேல என்ன ஆச்சு அடுத்த பிறவியில் இருக்காது என்ன ஆக தெரியாது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால் கிஞ்சிக்கியார் சீவசிதாபாசம் அது மாதிரி ஜீவனாகவும் சித்த ஆபாசனாகவும் இருக்கிறார் சித்த ஆபாசன்னாக்க ஆபாசம் ஆபாசம்னா பிரதிம்பன்னு அர்த்தம் பிரதிம்பராக இருக்கிறேன் ஆறு ஜீவ சிதாபாசனாகவும் சித்தனுடைய பிரதிம்பமாகவும் இருக்கிறார் அதனால் சீவ சிதாபாசன்னு பேர் அதே அவனுக்கு பிராக்யர்னு பேர் பிராக்யர்னால் அதாவது தூக்கத்தில் எந்த மனது இந்திரியங்கள் இல்லாமல் தூக்கத்தில் ஆனந்தத்தையும் அஞ்ஞானத்தையும் அறிகின்றதுனால அவனுக்கு பிராக்கியன்னு பேர் பிராக்கியன் தூக்கத்தில் வந்து மனது இந்திரியங்கள் இல்லாமல் அஞ்ஞானத்தையும் நான் ஒன்று அறியாம சுகமாக தூங்கினேன் என்று அறிகின்றானோ அதனால அவனுக்கு பிராக்யன்னு பேரு சரி இப்ப ராஜோகுணம் வந்து கிஞ்சிக்காச பிராக்யன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அவித்து இருக்கே இதுலேயும் ராஜசி சத்துவம் ரசசில் ராஜசு ரசசில் தமசு என்று மூன்று குணங்கள் உண்டு ரசசு சத்துவம் ரசசு ரசசு ரசசில் தமசு என்று மூன்று குணங்கள் உண்டு சத்துவ குணத்துல சத்துவத்தி சத்துவம் சத்துவத்தி ரசசு சத்துவத்தி தமசுன்னு முதல்லும் ஈஸ்வரனுக்கு இருந்தது ரசசு சத்துவம் ரசசு ரசசு ரசசில் தமசு என்று மூன்று குணங்கள் உண்டு இதுல ரசசு சத்துவம் பிரதானம் ஆகும் போது சிதாபாசன் தத்துவம் ஞான நிட்டனாவன் இப்ப இந்த ராஜோ குணத்துல சத்துவகுணம் வந்துருச்சுன்னா அவன் தத்துவ ஞானியா வருவான் அப்படிங்கிற ராஜசில் சத்துவத்துல இருக்கும்போது அவன் வந்து அந்த சிதாபாசன் தத்துவம் ஞான நிட்டன் தத்துவ ஞானியாக மாறுவான் அப்ப நம்ம என்ன செய்யணும் ராஜசு சத்துவத்துக்கு வரணும் வந்தாத்தேன் தத்துவ ஞானம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரசி ரசு மேலாகும் போது அதை பிரதானமாகும் போது அது பிரதிபித்த சிதாபாசன் காம குரோத பரநாய கர்ம நிஷ்டநாவன் ரசிசில் ரசஸ் ரசஸ் அப்படின்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் ஈசி அசூவி தர்ப்பம் அகங்காரம் இப்படியெல்லாம் ஆறு பதிமூணு குணங்கள்லாம் இருக்கின்றன எல்லாம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்ம கர்மாவை செய்ய வேண்டியது பலனை அனுபவிக்க வேண்டியது பலனை சம்பாதிக்க வேண்டியது அடுத்தடுத்து பிறக்க வேண்டியது இது கர்ம நிஷ்டன் சத்துவகுணம் வந்தால் ஞான நிஷ்டன் ராஜோகுணம் பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது கர்மாவை செய்ய வேண்டியது அடுத்து இப்ப கர்மாவை செய்ய வேண்டியது பிறக்க வேண்டியது புள்ளாகி பூடாகி இதெல்லாம் போய்கிட்டே இருக்கிறது இப்ப ரஜோ ஒன்று இருந்தான் இதுக்கடுத்து ரஜசு தமசுன்னு ஒன்று இருக்கு அது மேலோங்கும்போது என்ன ஆகும் கேட்டால் அந்த ஜீதாபாசன் ஜீவன் என்ன பண்ணுற சோம்பல் நித்திரை மயக்கம் இதுகளெல்லாம் இருக்குது தமோகுணம் வந்து எப்பயும் சோம்பேறுத்தன நித்திரை மய நித்திரை தூக்கம் சோம்பேர்த்தன தூக்கம் மயக்கம் இப்படி எல்லாம் மயக்கத்துல இருக்கு இதுகள்லாம் தமோகுணத்தோட சேர்ந்தது அஜிசு தமசு அதோட சேர்ந்தது இப்படின்னு சொல்லி இது மூலப்பிரகிருடைய ரஜோகுணம் கற்பனை சொல்லப்பட்டது ஜீவர்கள் தோன்றிருக்கிறான் கற்பனை சொல்லப்பட்டிருக்குங்கிறார் முதல்ல சத்துவகுணத்தில் ஈஸ்வரன் தோன்றிருக்கின்றான் கற்பனை சொல்லப்பட்டதுன்னாரு ரஜோகுணத்துல வந்து ஜீவர்களுடைய கற்பனை சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கற்பனையாக இருந்தாலும் விசாரணை பண்ணும் நல்லா பார்க்கணும் தெரிஞ்சிட்டு அப்புறம் விடணும் தெரியாம நம்ம விடமாட்டோம் பொய்ய மெய்யன்று பொய்ய பொய்யாக தெரியணும் உண்மையை உண்மையாக தெரியணும் பொய்ய பொய்யாகவும் உண்மையை உண்மையாக தெரியறது ஞானம் ஆனா நம்ம பொய்யை உண்மையாக பார்த்து நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தார்கள் இல்லாமல் பொய்ய உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் உண்மையை பொய்ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பிரம ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆத்மானு ஒன்றும் கிடையாது பிறவின்னு ஒன்றும் கிடையாது பாவகுண்ணியும் ஒன்றும் கிடையாது சும்ம ஒன்றும் கிடையாதுங்கிறத அதை வந்து உண்மையானதை இதெல்லாம் உண்மை இருக்கிறது அதை வந்து பொய்யன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் மயக்கத்தோடு சேர்ந்தது சோம்பல் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றாக மாறி நினைக்கிறதுக்கு பிராந்தின்னு பேரு மயக்கம்னு பேரு உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றி நினைக்கிறது தேக நான் அல்ல ஆனால் தேகத்தை நான் நினைக்கிறோம் உடம்பு பிறமந்தேன் நான் அதை நான் அல்லன்னு நினைக்கிறேன் அதில் ஜகத்து வந்து போய் அதை உண்மைன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் மயக்கத்தினால் வந்தது இதெல்லாம் ராஜோ குணத்தினுண்டு ரசித்து தமசோடு சேர்ந்தது இப்படி மூலப்பிரகிருத்தின் ரசோகுண கற்பனை சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பிரம்ம ஈஸ்வரன் ஜீவர்களுடைய காரணசரீரம் இப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த அடுத்த வகுப்புல மூலப்பிறக்கிறது சத்துவ குணம் ஈஸ்வரன் ராஜோ குணம் ஜீவன் அதாவது ஈஸ்வரனுடைய காரணசரீரம் ஜீவர்களுடைய காரணசரீரம் இவையில ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் மூல பிரகிருடைய தமோ குணத்தை பற்றி அடுத்த வகுப்புல நம்ம விசாரிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் வந்த பரணி கொடியாதித்தோக தந்தை தாயா வானும் சார்கதியும் அந்த மிளா என்ப நமக்கு வானோ எந்த மயில் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்